எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஷாபானின் பாதி நாட்களுக்கு பின்னர் நுன்பு வைக்காதீர்கள் என்று நபி சொல்லு அலிசல்ல கூறினார்கள் திருமதி இது ஹசன் சஹி என திருமதி இமாம் கூறுகிறார்கள்